நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான் அந்த விறகு வெட்டி தினந்தோறும் காட்டுக்கு போயி அங்க இருக்கக்கூடிய பட்டு போன மரங்களா பார்த்து வெட்டி ஊருக்குள்ள எடுத்துட்டு வந்து விறகுக்காக விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான் விறகு வெட்டிகள் எல்லாம் பொதுவா உயிரோட பசுமையா இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறது கிடையாது அவங்க வளர்ந்து வயசாகி பட்டு போன மரங்களை தான் வெட்டி விறகாக்கி ஊருக்குள்ள கொண்டு வந்து விற்பாங்க இந்த விறகு ஏன் வந்து பசுமையான மரங்களை வெட்டுறது இல்லை ஏன் பட்டு வயசான மரங்களை மட்டுந்தான் அவங்க வெட்டுவாங்க அப்படிங்கறதுக்கு சில காரணங்களை சொல்லலாம் முதலாவது காரணம் ஒரு மரத்தை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் நல்ல வளர்ந்து பச்சைப்ப சேர்ந்து பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டுறது பாவம் அப்படின்னு நினைக்கிறது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா பட்டுப்போன விறகுகளை வெட்டி கொண்டு வந்து விற்றா நல்ல காஞ்சு போய் இருக்கும் அதை உடனே அடுப்பெறிக்க பயன்படுத்தலாம் அதை விறகாக உடனடியாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால பட்டுப்போன விறகுகளை தான் எல்லாரும் விறகுக்கு வாங்குவாங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பசுமையான மரங்களை வெட்டுனா அது ரொம்ப எை அதிகமாயிருக்கும் அதை தூக்கி சுமந்து வர்றது ரொம்ப கஷ்டம் கொண்டு வந்து அத காய போட்டு அதுக்கு பிறகுதான் அதை விறக பயன்படுத்த முடியும் அதுக்காக எடை குறைவான காய்ந்து போன மரங்களை காட்டுல இருந்து சுமந்து வர்றது ரொம்ப சுலபம் அப்படிங்கறதுனால விறகு இப்படி பசுமையான மரங்களை வெட்டாம காய்ந்து போன மரங்களை மட்டும்தான் வெட்டி கொண்டு வந்து ஊருக்குள்ள விறகாக்கி விற்பாங்க சரி இப்ப நம்ம கதைக்கு திரும்ப வருவோம் அப்படி அந்த விறகு வெட்டி தன்னுடைய கோடரியை எடுத்துக்கிட்டு அந்த காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பட்டு போன மரத்தை தேடிக்கிட்டு இருந்தாரு அப்போ ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு சிங்கத்தோட கர்ஜனே கேட்டது இத கேட்டதும் மிரண்டு போயிட்டாரு அந்த விறகு வெட்டி சிங்கமா நம்ம இங்கிருந்து உடனே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி வேகமா அங்கிருந்து தப்பிக்க போகும்போது அந்த சிங்கம் வந்து ஐயா தயவு செய்து கொஞ்சம் நெல்லுங்க போயிராதீங்க நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் கெஞ்சிச்சு இத கேட்ட அந்த விறகு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு சிங்கம் ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி மெதுவா அந்த புதரை விளக்கிக்கிட்டு பார்த்தா உள்ள ஒரு கூண்டு இருந்தது அந்த கூண்டுக்குள்ள ஒரு சிங்கம் அடைபட்டு கிடந்தது யாரோ சில வேடர்கள் இந்த சிங்கத்தை உயிரோட பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கூண்ட அமைச்சு அந்த கூண்டுக்குள்ள ஒரு உயிருள்ள ஆட்டுக்குட்டிய கட்டி வச்சிருந்தாங்க அந்த ஆட்டுக்குட்டிய சாப்பிடுறதுக்காக உள்ள போன சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு இப்போ எப்படியாவது தன்னை வெளியில கொண்டு வரும்படி அந்த விறகு வெட்டி கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தது வெட்டி சொன்னாரு உன்னை காப்பாத்துறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை கிடையாது ஆனா நீ வந்து மிருகங்களையும் மனுஷங்களையும் அடிச்சு கொல்லக்கூடிய ஒரு கொடுமையான மிருகம் இந்த கூண்ட உன்னை வெளியில அவுத்து விட்டேன் அப்படின்னா நீ என் மேல பாஞ்சி என்னையவே கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் எந்த நம்பிக்கையில் உன்னை திறந்துவிட சொல்ற அப்படின்னு கேட்டான் அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சு ஐயா இப்படிலாம் நினைக்காதீங்க நான் எப்படியாவது தப்பிச்சா போதும் என்னைய காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு நான் செய்வேனா உங்களை கண்டிப்பா நான் ஒன்னு செய்ய மாட்டேன் தயவுசெய்து என்னை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த விறகு மனசு இறங்கி போச்சு சரின்னு சொல்லி அந்த கூண்ட திறந்து சிங்கத்தை வெளியில விட்டான் சிங்கம் ரெண்டு நாளா கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடந்து பட்னியா கிடந்ததுல அது நன்றிய மறந்து அந்த மனுஷனையே அடிச்சு கொள்றதுக்காக அவன் மேல பாயிரத்துக்கு தயாராச்சு அப்போ அந்த விறகு வெட்டி சொன்னான் இது உனக்கே நியாயமாயிருக்கா இப்பதானே நான் உன்னை காப்பாத்தினேன் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் நீ சொன்னதுனால நான் உன்னை வெளியில விட்டேன் இப்ப நீ மேல பாஞ்சி என்னை கொல்ல வருயே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லவும் சிங்கம் சொல்லுச்சு நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு எப்படியாவது வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக ஆயிரம் போய் கூட சொல்லுவேன் எப்படியாவது தந்திரமா வெளியில வர்றதுக்கு நான் எல்லா முயற்சிகளையும் பண்ணுவேன் அத நீயே நம்புற நீ ஆறு அறிவுள்ள மனிதன் தானே நீ உன்னுடைய புத்திய சரியா பயன்படுத்தி இருந்தா நீ தப்பிச்சு போயிருந்துருப்பல்ல நீ முட்டாள்தனமா நடந்துகிட்டு என்னுடைய புத்திசாலித்தனத்தை குறை சொல்ல கூடாது அப்படின்னு சிங்கம் சொல்லிட்டு மறுபடியும் அவன் மேல பாயிரத்துக்கு போகும்போது அந்த பக்கமா ஒரு நரி வந்தது அந்த நரிய பார்த்ததும் இந்த விறகு வெட்டி ரொம்ப பரிதாபமா ஏ நரியே நீயே இந்த நியாயத்தை கேளு இந்த சிங்கம் அந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தது நான் அது ரொம்ப கெஞ்சினதுனால பாவம் பார்த்து வெளியில திறந்து விட்டேன் இப்போ அது கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாமல் என்னையவே கொள்ள பாக்குது இது நியாயமா அப்படின்னு கேட்கவும் அந்த நரி நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு புரியாத மாதிரி கேட்டுச்சு உடனே அந்த விறகு வெட்டி முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொன்னாரு அப்பயும் அந்த நரி நீ சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும் சிங்கம் சொல்லிச்சு உனக்கு என்ன புரியல நான் இந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தேன் வெளியில வரணுன்றதுக்காக நான் உட்டேன் என்ன வெளியில எப்படியாவது வழி இல்ல மனுஷங்களையும் பிற மிருகங்களையும் அடிச்சு சாப்பிடுறதான என்னுடைய சுவாபம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்கவும் நீ கூண்டுக்குள்ள எப்படி அடைபட்டு கிடந்த அப்படின்னு கேட்கவும் சிங்கம் ஆர்வம் மிகுதியில் கூண்டுக்குள்ளதான் இப்படிதான் நான் அடைபட்டு கிடந்தேன் சொல்லி வேகமா அந்த கூண்டுக்குள்ள போய் நின்னு காட்டுச்சு உடனே நரி வேகமா அந்த கூண்டை இழுத்து மூடிடுச்சு உடனே அதிர்ச்சியான சிங்கம் ஏ நரியே இது என்ன தந்திரம் எதுக்காக என்ன இப்ப உள்ள வச்சு பூட்டின அப்படின்னு கேக்கவும் அந்த நரி சிரிச்சுகிட்டே சொல்லிச்சு இந்த மனுஷன மாதிரி நானும் முட்டால் நினைச்சியா முதல்ல அவனை அடிச்சு சாப்பிடுவ அதுக்கப்புறம் வெட்டி அனுப்பிச்சிட்டு போயிடுச்சு சிங்கம் தான் தப்பிச்சு வெளியில வந்ததை நினைச்சு சந்தோஷப்படாம நன்றி அந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ண போய் இப்படி மறுபடி சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தன்னை நொந்துகிட்டு அந்த கூண்டுக்குள்ளையே கிடந்துச்சு சரி நேயர்களே